ீகோ மாசனேஸ் வந்தே கஜரானூயம் விபுதை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்துச்சம் Santatam Shivam shivakaram shantam மமதுனாந்தமம்ிம்ிவம்ாந்திமானிோத்தமம்ிவமணம்ணதோஸ் சதாம்ா தேவீஸ மாதரு நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நம விஷ்ணு ஜிஷு மகாவிஷும் பிரவிஷம் மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமராமந்திராஜேசே ரீத்ப பிரபன்னித்தோத்த வேத்தைக்கணு நமலம் யோதைமோ அஜாடமஸ்மர்பே சனந்ததையாபா மோ நமருமாவிஷுர் மகேஸ்வரம் தைகுரவே நமஸாஸ்வே அவரிமே நம பவித்தம் சரித்தவி பவித்தூய தை கோ நமோ நம நமஸ்ீய விவேகானந்தூரே சச்சித் சுகஸ்வாமி சிதுனோகீந்திரம் ஷிஷ் பூஜித்தபாஜம் வந்தேம் இயக்கம் பரமாந்தம் சுத்தைர்னத்தோஸ்மே மாத பித்தமே சாா் டமே விமே மம தூய்விர் அவர்களுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ச தேவர் ஸ்ரீ சுவாமி விவேகானந்தர் அடியேனுடைய அருள் குருநாதர் சுவாமி சித்பவானந்தர் ஆகியோருடைய பொன்னார் திருவடிகளையெல்லாம் மனம் மொழி மீகளால் நன்கு போற்றி வணங்கி அம்பாக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களையெல்லாம் தெரிவித்துக் கொண்டு வருகை புரிந்திருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்து கொண்டு அறத்தான் வருவதே இன்பம் என்கின்ற தலைப்பிற்குரிய முகவுரையை தொடங்குகின்றேன் இந்த ஞான வேள்வி என்பது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையிலே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ாய்ர்டம்சிதா என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் பகவான் அதாவது கற்பதிலிருந்தும் கற்பிப்பதிலிருந்தும் ஓதுவதிலிருந்தும் பொருள் உணர்வதிலிருந்தும் ஒருபொழுதும் நாம் விலகிவிடக் கூடாது என்று வேதங்கள் சொல்லுகிறது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் திருக்குறளையும் பார்க்கிறோம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக படிக்கணும் படிக்க வேண்டிய புத்தகத்தை படிக்கணும் அதுவும் தெளிவாக படிக்கணும் படிச்சா மாத்திரம் போதாது அது வெறும் நூலறிவாக போயிடும் பட்டறிவாக ஆகணும்னு சொன்னா அதற்கு தக நிற்க வெறுமன புஸ்தகத்தை எடுத்து படிச்சா அது நூலறிவுன்னு சொல்றான் அந்த நூலறிவு வாழ்க்கைக்கு மிக அவசியம் நூலறிவோடுதான் வாழ்க்கையோட அனுபவங்களும் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிரை தாமே தமக்கு என்று மற்றொரு குரல் சொல்லுகிறது பொருள் இருக்கு இருந்தாலும் இப்படியும் ஒரு பொருள் சொல்லுகிறார் அதாவது நம்முடைய சாஸ்திரங்களை சார்ந்திராத மனிதன் தனக்கு தானே பெரும் கேடு இழைத்துக் கொள்கிறான் திருவள்ளுவர் அறிவு இலான் செய்யும் பெருமிறை தாமே தமக்கு அருமறை சோரும் அறிவு சொன்னா நம்முடைய பெரியவங்கள்லாம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிக்கொண்டே இருக்கிறது அந்த பெருமைகளை எல்லாம் அந்த சாஸ்திரங்களை எல்லாம் நாம சார்ந்திருந்து வாழலு சொன்ன நமக்கு நாமே பெரிய கெடுதலை நாம் விளைவித்துக் கொள்கிறோம் என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் மேலும் ஒரு விஷயம் நான் முகவுரையாகத்தான் என்று பேசுகிறேன் அறத்தான் வருவதே இன்பம் என்பது நம்முடைய தலைப்பு அதாவது புண்ணியத்தினால கிடைக்கிறது தான் சௌக்கியம் இன்பம் நீங்கள் எவ்வளவுதான் பணம் வச்சுருங்க எவ்வளவுதான் உங்களுக்கு குடும்பம் இருக்கட்டும் குழந்தைகள் இருக்கட்டும் மனைவி இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் தோட்டம் துறவு தொறவு என்னெல்லாமோ இருக்கட்டும் பதவி எல்லாம் இருக்கட்டும் ஆனால் புண்ணியம் இல்லைன்னா அதுலருந்து சுகத்தை அனுபவிக்கவே முடியாது இதுக்கெல்லாம் எத்தனையோ பிரமாணங்கள் இருக்கிறது ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது அதனால தான் திருவள்ளுவர் அதை ரொம்ப அழுத்தமாக சொன்னார் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த மற்றல்லாம்னா என்ன அர்த்தம் அறத்துக்கு மாறாக இருக்கிறது அதுக்கு பெரியவங்க விளக்கம் சொன்னார்கள் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நாலு சொல்றோம் நான் இந்த வீட்டை விட்டுற நீங்க வீட்டை பத்தி பேசப்படாது அந்த பொருள் இன்பம் இருக்கு இல்லையா அதத்தான் மற்றல்லாம்னு அர்த்தம் பொருளும் இன்பமும் புறத்த புறத்த என்ன அர்த்தம்னா அது வந்து இன்பத்துக்கு மாறானதுதான் அறம் இல்லாத பொருளோ அறம் இல்லாத இன்பமோ உண்மையான இன்பமாக இருக்க பொருளால வர்ற இன்பம் இன்பத்தால வர்ற இன்பம் இன்பம் புலனின்பொருள்கள் அதுக்குதான் இன்பம்னு பேர் இன்பம் தரும் பொருள்களையே இன்பம் என்று அழைப்பது ஒரு சம்பிரதாயம் மரபு இன்பம் தரும் பொருள்கள் பொருள் இதுல இருந்து நமக்கு சுகம் வரணும்னு சொன்னா புண்ணியம் இல்லாம வராது மற்றெல்லாம் புறத்த இன்னொரு வார்த்தை சொன்னார் புகழும் இல்லை அதை அறிஞர் பெருமக்கள் புகழமாட்டார்கள் ஒரு மனிதனுக்கு நிறைய பணம் இருக்கிறதுங்கிறதுக்காக பெரியவங்கள்னா வாஸ்தவம் தான் ஏதோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கார் பெரிய விஷயம் இல்லை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறது பெருசுதான் ஆனா தர்மம் இல்லைன்னு சொன்னா அது உயர்ந்ததாக கருதப்பட மாட்டாரு பெரியவர்கள் அப்படிதான் சொல்லி இருக்கிறார்கள் நிறைய இதுக்கு நான் சொல்றேன் ஒன்று சொல்றேன் அதே மாதிரி இன்னொரு குரல்ல சொன்னார் திருவள்ளுவர் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அறிவு அந்த இடத்துலயும் புறத்த இருக்கு இல்லையா அது மாதிரி அங்கேயும் பிறங்கிறதுக்கு பொருள் இன்பம் தான் பேர் அற ஆழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கு அல்லால் தர்ம சாகரமாக இருக்கிற கடவுளை நீ சார்ந்திருக்கலேன்னு சொன்னா நீ இந்த பணத்தையும் குடும்பத்தையும் நீ சமாளிக்க முடியாது அப்படின்னு அதுக்கு பொருள் ஆக என்னால பொருள் பிற ஆழினா பொருள் இன்பம் என்கின்ற கடலை நீந்தல் அரிது அதுல துன்பம் தான் வரும் அர்த்தம் ஆகவே இந்த அறத்தான் வருவதே இன்பம்ங்கிறது நம்முடைய முக்கியமான தலைப்பு இதை எவ்வளவு வேணுமான நீட்டி நிறைய கருத்துக்களை சொல்ல முடியுங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதற்கு முகவுரையாக சில விஷயங்களை சொல்ல விரும்பல இப்ப நான் டாப்பிக்க சுருக்கமாக சொல்லிட்டேன் புண்ணியத்தினால்தான்ப்பா சௌக்கியம் கிடைக்கும் நீ எவ்வளோதான் பெரிய பணக்காரனாயிரு எவ்வளோ பெரிய பதவியில இரு புகழ் இருக்கட்டும் ஆக வந்து புண்ணியம்தான் அதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அங்க செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது இரண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை அதனால தான் அது தேற்றகாரன் சொன்னார் திருவள்ளுவர் மறத்தான் வருவதே இம் அழுத்தம் கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அதுதான் இதுக்கு அடிப்படையா நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு தெரியும் பாரதியார் பாடினார் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதும் உண்டோ அப்படின்னா யாரா எரிவானா எரிய மாட்டான் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டார் புத்தியோட என்ன படைச்சுட்ட வல்லமை தாராயோ எதுக்கு குடும்பத்துக்கு காப்பாற்று குடும்பம் என் வீட்டுக்காக வாழணும் பாரதியார் கேட்கலாம் நிறைய பாடி வச்சிருக்கார் எதை சொல்றது எதை விடுறது எனக்கு தெரியல அதனால மாநிலம் முழுதும் பயனுற வாழணும் வாழ்க்கையை நல்லா பயன்படுத்தணும்னு பாரதியார் சொல்றார் போடுவானா அறிவோட கூடின இந்த வாழ்க்கையை வீணாக்கலாமா நலங்கட புழுதியில் அறிவது உண்டு புரிஞ்சுக்கணும் இந்த உடல் வாழ்க்கையை யாராவது வீணடிக்கலாமா என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாயிரு இல்லை இந்த ஜென்மாவை வீணாக்கக்கூடாதுங்கிறாங்க பெரியவங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டுருக்காங்க கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காது வீணடிக்காது இதை திரும்ப திரும்ப எத்தனையோ முறை அழுக்காம சலிக்காமல் வேதங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கு சாஸ்திரங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கு சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் சொல்லியும் அம்மா நிரந்தரம் கேட்டும் அறிவின்றி சொல்லவும் கேட்டும் அறிவின்றி பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி வேதமையால் வெம்மாய காட்டினில் அலைந்தேன் அந்த விதிவசமேங்கிறார் தாய்மாரவர் எல்லாரும் உபதேசம் பண்ணியும் இந்த ரெண்டு காதும் அதுக்காக தான் இருக்குதான் வள்ளுவர் சொன்னார் செல்வத்துள் செல்வம் இல்லை இன்னொரு கருத்து செவிக்கு உணவு இல்லாத போது அப்படி இழுத்து படித்தா தான் எனக்கு புரியும் உங்களுக்கு இல்லை உங்களுக்காக சொல்ல நான் எனக்காக சித் பான் சாமி அழகா சவுண்ட் திங்கிங் எல்லாருக்கும் முன்னாடி நீ உனக்கா சிந்திச்சுக்கோ சத்தம் போட்டு சிந்தனை பண்ணு அது உனக்கு பிரயோஜனம் நிறைய பேருக்கு பிரயோஜனம் அடையுதோ இல்லையோ உனக்கு பிரயோஜனம் நான் இப்ப சமீபத்தில் ஒரு இடத்துல படிச்சேன் போட்டுருந்தான் திருந்துவது சுலபம் திருத்துவது கடினம் எப்படி இருக்கு திருந்துவது சுலபம் திருத்துவது கடினம் எவ்வளவு எளிமையா இருக்கும் பாருங்க இன்னொரு வார்த்தை போட்டிருந்தான் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை கெட்டுப்போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை எப்படி இருக்குவார்கள் அழகா எழுதுறாங்க விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை அப்படி ஒன்று படிச்சேன் இன்னொரு லாரியில் எழுதுறான் இந்த பின்னாடி இதெல்லாம் அப்பப்போ நம்ம காரில் போறோமா முன்னால் ஒரு வாகனம் போறது கடவுள் அதுலேயும் நல்ல விஷயங்களை கொடுக்கிறாரு அதுல இன்னும் இது இருக்கு என்ன ஒண்ணு அறிவு கண்ணை திறந்தால் பிறவி குருடனும் கண் பெறுவான் எவ்வளவு ஆழம் பாருங்க நல்லா கவனிச்சாதான் புரியுது அறிவு கண்ணை திறந்தால் பிறவி குருடனும் கண் பெறுவான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா செவிக்கு உணவு இல்லாத போது சரிது வாய்க்கும் வாய்க்கும் நாக்கு சொல்லுங்க வயிற்றுக்கும் படிச்சு நமக்கு போக மாட்டேங்கிறது அப்படிங்கறத ஒன்னு சொல்லிட்டா நிறைய செவிக்கு உணவு நமக்கு தான் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் நாக்குக்கும் சொல்லல கவனிச்சு யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன் முன்னாடி படிச்சதுக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதுக்கும் அஞ்சுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது நேர்த்தி படிச்சதுக்கும் இன்னைக்கு படிச்சதுக்கும் விளக்கமே எழுதலாம் போல இருக்குங்கிறார் அப்ப என்ன நவில்்தோறும் நூல் நயம் போலும் அது கரெக்டா அவருக்கும் பொருத்தமா இருக்கு பயில் தரும் பண்புடைய தினமும் நீ ஒரு விஷயம் நினைச்சுப்பார் பிரத்யகம் பிரத்யவேத்த மாத்மனகே பசுபிஸ்துல்லியம் கிண்ணு சத்புருஷை அழகான ஸ்லோகம் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு நாளும் விலங்குகள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் விலங்குகள் வாழ்க்கையோடும் அறிஞர்கள் வாழ்க்கை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சரியா சொல்லல பிரத்யகம் பிரத்யக் கேத நாள்தோறும் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னது நரகா ஆத்மனஹா சரிதம் நரஷ்சரித்த பிரத்யகம் பிரத்யவேக்ஷேத நரஷ்சரித்தேத மனிதன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நாள்தோறும் நினைத்து பார்க்க வேண்டும் எப்படி நினைச்சு பார்க்கணும்னா சில சமயம் வந்து தோழர்களே சிந்தித்து பார்க்கணும் சப்ஜெக்டே கொடுக்காம சிந்திக்க சொல்லுவாங்க அது எப்படி சப்ஜெக்ட் கொடுக்கணும் இல்லையா எப்படி சிந்திக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறது அடுத்த வரி கிண்ணுமே பசுபிஸ்துல்லியம் கிண்ணு சத்புருஷை ரீதி நான் விலங்குகளை போல வாழ்கிறேனா அல்லது மகான்களை போல வாழ்கிறேனா என்று நினைத்து பார்க்க வேண்டும் அப்படி அடுத்த வரியே சொல்லிட்டாங்க ஆஹ் நம்ம நினைச்சு பார்க்கணும் என்ன இந்த உலகத்தை பார்க்கறோம் கோட்டானு கோட்டி ஜீவராசிகள் இருக்கு காலம்புற எழுந்திருக்கிறோம் ராத்திரி தூங்குறோம் அதுதான் நம்ம வாழ்க்கை இப்படியே எத்தனை வருஷமோ தெரியாது குடம்பை தனித்து ஒழியற்றே உடம்போடு நட்பு திருவள்ளுவர் ரொம்ப அழகான வார்த்தை அதாவது கூட்டுல பறவை கூட்ட விட்டுட்டு பறவை எப்படி கூட்ட விட்டு வெளியில போகுதோ அப்படித்தான் உடம்புக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் ஒழியற்றே உடம்போடு உயிரிடை நட்பு அப்ப இந்த சரி நம்ம உலகத்தை பார்க்குறோம் எத்தனையோ ஜீவராசிகள் அந்த டிஸ்கவரி சேனல் பார்த்தாலும் சரி அந்த நேஷனல் ஜியாகிரபி சேனல் பார்த்தாலும் சரி எல்லாத்திலையும் பார்த்தா கோட்டானு கோட்டி ஜீவராசிகள் பூமியில கால் பங்கு எத்தனையோ ஜீவராசிகள் அந்த சமுதிரத்துக்குள்ள பார்த்தா அதுலயும் கோட்டானு கோட்டி ஜீவராசிகள் எண்பத்தி லட்சம் நூறு எண்பத்தி லட்சம் யோனிபேதம்னு சொல்றாங்க சாஸ்திரங்கள் அத்தனை வகையான ஜீவராசிகள் இருக்கு அத்தனை ஜீவராசிகள் அது உண்மை அப்புறம் ஜட பொருள் வேற இருக்கு இது நிறைய சொல்கிறாங்க அசைகின்ற உயிரற்ற பொருள் கார் மாதிரி அசைகின்ற உயிரற்ற பொருள் அசையாத உயிரற்ற பொருள் மலைகள் போல இந்த மாதிரி தரையெல்லாம் மாதிரி அப்புறம் அசைகின்ற உயிர் உயிருள்ள பொருள் நம்மெல்லாம் மனிதர்கள் விலங்குகள்லாம் இருக்கு அசையாத உயிருள்ள பொருள் மரங்கள்லாம் இருக்கு இப்படி சமஸ்திரபஞ்சத்தையும் பார்த்தோமானா எத்தனையோ ஜீவராசிகள் உடம்போடு இருந்து கொண்டு இருக்கு நம்ம சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய தேசத்தில் நமக்கு அதிலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற நமக்கு பேர் ஜீவன் ஜீவன் பேர் இந்த உடம்புக்குள்ளே நாம் இருக்கோம் இது வந்து நமக்கு வந்து கீதை சொல்லுகிறது பகவத்கீதை சொல்லுகிறது இந்த உடலுக்கு எப்படி உடை ஆடையோ அப்படி உயிருக்கு உடல் ஆடைன்னு சொல்லியிருக்கு உடலுக்கு உடை எப்படி ஆடையாக இருக்கிறதோ அப்படி உயிருக்கு உடல் ஆடையாக இருக்கிறது ஜீவராசிகள் இருந்தாலும் இந்த மனிதனுக்கு மாத்திரம்தான் இந்த சிக்ஸ்த் சென்ஸ் ஆங்கிலத்தில் சொல்றாங்க தமிழ்ல அதுக்கு நிறைய பேர் உண்டு சிறப்பறிவுங்கிறது பெயர் பேர் சிறப்பறிவுன்னு பேர் சிறப்பறிவுன்னு சொன்ன தெரிக்கிறது நான் கேள்வி கேட்க முடியும் ஒரு பசுமாடு வந்து ஒரு நாயோ புலியோ வந்து நான் அதெல்லாம் பண்ண முடியாது மனிதன் ஒருத்தனுக்கு தான் இந்த பகுத்தறிவுங்கிற ஒரு வாய்ப்பு மனித உடல் அப்படி சொல்லணும் இந்த உடம்புல இருக்கிற உயிருக்கு மனித உடல்ல தான் பகுத்தறிவு இயங்கும் மற்ற உடல்ல பகுத்தறிவு இயங்காது பகுத்தறிவு கிடையாது உயர்வு தாழ்வு ஒன்னும் இல்லை மனிதனுக்கு தான் இருக்கு மிக புனிதமானது என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது பெருதற்கரிய பிறவிங்கிறார் திருமூலர் பெருதற்கரிய பிறவியை பெற்றும் அப்படின்னு போட்டார் இவ்வளவு நல்ல சரீரத்தை அடைஞ்சும் கூட நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படி சொன்ன மாதிரி நாலு ஆறுக்கு அடிக்கடி சொல்றதுதான் எல்லா இடத்துலையும் எத்தனை திரவனாலாம்னு சொல்லலாம் நந்தவனங்கிறது நந்தவன் அந்த பாட்டு கேட்டிருக்கோம் நம்ம நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நந்தவனம் இந்த ஜகத் பிரபஞ்சம் ஆண்டிங்கிறது ஜீவாத்மா நாலாறு மாதம் பிரம்ம தேவன் விட்ட போய் நாலாறு மாதம் அம்மா வயிற்றுல இருந்தது குயவன்கிறது பிரம்ம தேவன் கொண்டு வந்தான் ஒரு தோண்டினா இந்த உடம்பு இந்த ஜீவாத்மா நாலாறு மாதம் தாய் வயிற்றுல இருந்து வந்திருக்கு ஒரு தோண்டின்னு சொன்னா இந்த சரீரம் இந்த சரீரத்தை என்ன பண்றான் அப்படின்னா புழுதியில் எறிகிறான்ப்பா நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிகிறான் ஏன்னா எங்க பார்த்தாலும் பார்க்குற வெளியில எல்லாம் சில போஸ்டர்லாம் பார்த்தா அது ராஜகணபதி கோயில் பக்கத்தில் ஒட்டிடலாம் அதே சுவாமி நீங்க பாக்குறீங்கண்ணா என்னையாது நியாயமா இருக்கு அந்நியமா இருக்கு என்ன கண்ணனை கடிவாளமா போட்டுன்னு போக இப்படி எல்லாம் வந்து என்னன்னா அந்த காலத்துல இது வந்து ராஜா வந்து பாத்துருப்பான் ராஜா என்ன தெரியுமா அர்த்தம் பிரகாசத்தே தர்மத்தினால பிரகாசிக்கிறவனு பேரு அதாவது தர்மத்தை வந்து அரசனுக்கு திருவள்ளுவருக்கு கொடுக்கிற பாஷ காவலன் காவலன் சம்ஸ்கிருத பேருக்கு க்ஷத்ரிங்கிற வார்த்தைக்கு சரியான தமிழ்சொல் காவலன் தான் திராயத்தே இஷத்ரியா அதர்மாத்து திராயத்தே இஷத்ரியா காவல்கிற சொல் சரியான தமிழ் அறத்திற்கும் அந்த நூலுக்கும் அந்த நூலுக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் வள்ளுவர் ஆ பயன் குன்றும் அரு நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் ஒழுங்கா ராஜா வந்து ராஜ்ய பரிபாலனை சரியா பண்ணலன்னு சொன்ன வேதம் படிக்கிறவங்க வேதத்தை மறந்துருவாங்க பசுமாடு சரியா பால் கொடுக்காதுங்கிற திருவள்ளுவர் அது என்ன கனெக்ஷன் தெரியாது பசுவத பண்ற தேசத்துல எப்படி சொல்றது பசுமாட்ட வத பண்றதுக்கு நிறைய பேர் துணை போறாங்க அது வேற இருக்கு அது அப்புறம் அது வேற விஷயம் அப்புறம் பார்க்கும் எதுக்கு சொல்றோம்னா ஜனங்கள் எல்லாம் பாக்குற விஷயங்கள் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இப்படி வந்து எங்க நிறுத்துறது தெரியல பாவம் இப்போ நம்மளா வந்து இந்த மாதிரி ஞான வேள்விக்கு வந்து சரி பண்ணிட்டாதான் உண்டே தவிர யாரும் நம்மளை வந்து கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நம்ம வந்து விருப்பு வெறுப்பு உடையவர்களா நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு இருக்கட்டும் இந்த மனித உடல்ங்கிறது அற்புதமான ஒரு வாய்ப்பு இது கிடைக்கவே கிடைக்காது இருக்கிறதுக்குள்ள ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது யாராவது வீடு தீப்பத்தி ஏறிகிற போது இந்த கிணறு வெட்டுவானாப்பா அப்படி சொல்ற பர்தரி ஜம் யாவச்சேந்திரியப்பிரதிஹோ யாவத்யுஷ ஆத்மஸ் தாவதேவ் பிரயத்னோ மகான் சந்தீப் கூபனே பிரத்யமீதைய பொருள் இது எவ்வளவு நாளைக்கு சுவஸ்தமா இருக்கும் சொல்ல முடியும் இந்த உடம்பு நாளைக்கே திடீர்னு ஏதாவது டப்புன்னு இது பண்ண உடனே நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ண வேண்டி வந்துடும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சொல்ல முடியாது என்ன இருக்கு உள்ள யாருக்கு தெரியும் என்ன என்ன போயிட்டு இருக்கு எங்க இருக்கு ஒன்னும் தெரியல யாவத் மருஜம் இது ஒரு பாலைவனம் போன்ற உடல் எப்ப என்ன பண்ணு சொல்ல முடியாது யாவத் ஜரா தூரத்தகா நீ முதுமை வெகு தூரத்தில் இருக்கும் இந்த உடல் நன்றாக இருக்கும் அப்படி சொல்றார் பர்தகரி உடல் நன்றாக இருக்கும் பொழுதே முதுமை வெகு தூரத்தில் இருக்கும் பொழுதே எப்பொழுது உன்னுடைய பொறிகளெல்லாம் சக்தியை இழப்பதோ முன்பே உன் ஆயுள் கழிவதற்கு முன்பே உன் வாழ்க்கைக்கு உயர்வை தேடிக்கொள் இல்லை என்றால் சனி தசை பிடிக்கும் இல்லை என்றால் என்னன்னா அதுக்குள்ள நீ சரி பண்ணிக்கோ இல்லைன்னா சந்தீப்தே து தெரியும் வள்ளுவர் சொன்னார் இடுக்கழியாமையில ஒரு இடத்துல சொன்னார் அற்றேம் என்று அல்லல் படுபவோ பெற்றேம் என்று ஓம்புதல் தேற்றாதவர் இதுக்கு பொருள் நல்லா நமக்கு சந்தோஷம் வந்த காலத்தில் வந்துடுச்சுன்னு குதிக்காதவன் சந்தோஷத்தை இழந்த காலத்தில் வருந்துவானான்னு கேட்கிறார் அதாவது ஒரு பொருள் அடஞ்சு அது அதனுடைய பொருள் தான் அற்ற பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர் அதாவது ஒரு பொருள் வந்த காலத்தில் ஆஹா கிடைச்சிருச்சுன்னு குதிக்காதவன் அதை இழந்த காலத்தில் வருத்தப்படுவானான்னு கேட்கிறார் அற்றேமென்று அல்லல் படுபவோ பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர் இதெல்லாம் எதுக்கு சொல்லுகிறோம்னு சொன்னா இந்த சரீரம் என்னைக்கு போகும்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஒரு நாள் என்ன பண்ணுறோம்னா உயிருக்கு உறுதியை தேடுகிறோமா உயிருக்கு நன்மையை தேடுகிறோமாங்கிறது பெரிய கேள்வியாக இருந்துகிட்டே இருக்கு அதைத்தான் திரும்ப திரும்ப அவரும் சொன்னார் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் நம்முடைய சாஸ்திரமெல்லாம் திரும்ப திரும்ப எத்தனை தடவை இந்த தேஞ்ச ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க தேஞ்ச ரெக்கார்டு அது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அரைச்சமாகவே அரைக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ தங்கத்தை புடம் போடுற நியாயம்னு எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் எப்படி தங்கத்தை புடம் போட சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் சொன்ன மாதிரி அது நல்லா பிரகாசப்படுத்திக்கலாம் அவங்க சும்மா ஒன்றும் இல்லை தாய்மானவர் சொன்ன மாதிரி சேரவாறும் ஜெகத்தீரே பொங்கி ததும்பி பூரணமாக ஏக உருவாய் கிடக்குது எல்லாம் ரொம்ப பரமானந்த வாழ்க்கை இருக்குது அதனால என்னென்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் வைகளும்னு சொன்னால் எப்பவும் அர்த்தம் எப்போ அப்ப என்ன அவங்கள முட்டாளா என்ன திருஞானசமுதர் பொய்யா பேசுவார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை நல்ல கதிக்கு ஒரு நாளும் குறைவே கிடையாதுன்னு நமக்கு உறுதி பத்திரம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் மகான்களுடைய வார்த்தை நம்ம காதல வாங்கிக்கிறதே இல்லை எது அசத்தோ அதெல்லாம் நல்லா உள்ள போறது எதெல்லாம் சத்தோ போகவே மாட்டேங்க எல்லாம் சல்லடைய திருப்பி வச்ச மாதிரி இருக்குனால நல்ல விஷயங்கள் உள்ள போவே மாட்டேங்கிறது என்னைத்தானும் நல்லவை கேட்க எப்படியாவது நல்லதை கேளுங்கிற எங்கேயாவது போய் நல்ல விஷயத்த கேடு என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அது எப்படி உனக்கு நல்லதை கொடுத்தே தீரும் அதனால பெரியவங்க சொல்லி இருக்கிறது எல்லாம் வீணே நிறைய சொல்லலாம் இருந்தாலும் நான் உங்களுக்கு சுருக்கமா முகவரைக்கா இந்த விஷயத்த சொல்றேன் நமக்கு இந்த உயிர் இந்த மனித உடல்ல தான் உயிராகிய நமக்கு பகுத்தறிவு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இது போச்சு திரும்பவும் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ இழுத்து இழுத்து பாடணு அறியலே இனி இதுக்கப்புறம் இந்த சரீரத்தை வீண் பண்ணின உனக்கு இனி லட்சம் ஜென்மாவுக்கு பிறகுதான் மனுஷ ஜென்மான்னா என்ன விட முடியும் யாருக்கும் தெரியும் இல்ல சுவாமி நிச்சயமா நம்ம போகமாட்டோம் ஈஸ்வரன் வந்து சொன்னாரா உண்ட அப்படி கிடையாது என்ன அவ பெரியவங்களும் சொல்றாங்க என்ன எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்கிறார் நம்ம ஜாகிரதையா தான் இருக்கணும் ஏன்னா வந்த வரவை மறக்க கூடாது தாய்மானவர் சொன்னார் வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு நான் தப்பி போக இருந்தேன் காப்பாற்றி மாணிக்கவாசரும் சொல்றார் முக்தி நரி அறியாத மூர்க்கருடன் முயல்வேனை மோட்சமாக முட்டாளோட சுத்திட்டு இருந்தேன் பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனேங்கிறது சரியில்லாத வழிய போய் நான் சரியான வழியின் தப்பா நினைச்சுட்டேனே குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னார் திருநாவுக்கரசர் இன்னொரு இடத்துல அதனால பெரியவங்கள்னா நமக்கு நிறைய திரும்ப திரும்ப நம்மளால படிச்சு முடிக்க முடியாது அனந்த சாஸ்திரம் பகு வேதித்தவ்யம் அல்பஷ்ட காலோ பகவஸ்ட விக்னாக சாரபூதம் தது உபாசித்தவ்யம் படிக்க வேண்டிய சாஸ்திரம் ஏராளமாக இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனால் நமக்கு இருக்கிற வாழ்க்கை காலமும் மிக குறுகியது அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அதில் எவ்வளவு இடைஞ்சல் அதனால எது வாழ்க்கையினுடைய சாரமோ அதை சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும்னு எத் சாரபூத்தம் அது உபாசித்தவ்யம் எப்படி பாலையும் நீரையும் சேர்த்து வச்சா நீரக்ஷீர விவேகம்னு சொல்லுவாங்க நம்முடைய பண்ணிக்கொண்டே இருக்குற சொல்லுக்கே பொருள் என்ன தெரியுமோ நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம கஷ்டப்படாம நிம்மதியா வாழ்றது காப்பாற்ற புத்தகம் நூல் அர்த்தம் விஷயங்கள்னு அர்த்தம் அறிவுநூல்னு அர்த்தம் சாஸ்தி இப்போ ஐயப்பன் சீசன் வந்தாச்சு ஐயப்பனை பாருங்கள் எப்படி இருக்கார் அவரோட பாஸ்டரே பாருங்க அங்கே போய் பாருங்கள் தத்துவம் வசிந்தான் எழுதி போட்டிருக்கு இங்க கூட ஒரு ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு ஐயப்பன் என்னை கூப்பிட்டுட்டார் வான் போனேன் இந்த ஐயப்பன் கோயில் தர்மசாஸ்தா ஆசிரமம்னு ஒன்று வச்சிருக்காங்க இங்க போயிருந்தேன் ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த ஐயப்பன் பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்கு இந்த ஐயப்பன் இன்னைக்கு காலம்பரை தரிசனம் பண்ணு நல்லா இருக்கு அதுலயும் அப்ப இந்த ஐயப்பன் டீச்சர் சாஸ்திரம் சாஸ்தி ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஆசிரியர் சாஸ்திரம் சாஸ்திரம்னா பாட சாஸ்திரத்தை சாஸ்தி உபதேசம் பண்றார் ஆனா இங்க என்னன்னா யாராவது தெரியவே தெரியப்போம் யாரை காண சாமியை காண சாமியை கண்டா மோட்சம் கிட்டும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பிழைகளையும் காத்து ரட்சிக்கணும் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படி எல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்ம அறிவை வந்து எப்படி வச்சுக்கணும் இந்த இந்த சரீரத்தை தவிர வேற எந்த சரீரத்திலையும் திருக்குறள் படிக்க முடியாது அதுவும் தமிழ்நாட்டில் வேற பிறந்திருக்கும் திருக்குறள் இருக்கிற ஊரில் பிறந்திருக்கோம் திருவாசந்தர் இருக்கிற ஊரில் பிறந்திருக்கோம் திருவாய்மொழி இருக்கிற ஊரில் பிறந்திருக்கோம் இவ்வளவு இருந்தும் நாம் இதை படிக்கலை அதுபடி வாழலை நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணின்னு இருக்கோம்னா பெரும்பாலான நேரம் பன்னெண்டு கட்டத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்பது கிரகமும் தான் பன்னெண்டு கட்டமும் ஒன்பது கிரகமும் அது ராசியில் இருக்கு அம்சத்தில் ஒன்று இருக்கு இப்போ வந்து வர்ற புத்தகங்கள் எல்லாம் பார்த்தா அப்படித்தாரு ஜோதிஷத்தை சொல்லி அடிக்கடி சொல்லுவ ஜோதிஷ சாஸ்திரம் தன்னம்பிக்கையை வளர்க்கணும் ஆனா வளர்க்குமா தன்னம்பிக்கைக்கு உறுதுணையா இருந்தா பரவாயில்ல தன்னம்பிக்கைக்கு இடைஞ்சலா இருந்ததுன்னு சொன்னா நம்முடைய ஊக்கத்துக்கும் உற்சாகத்துக்கும் ஜோதிஷ சாஸ்திரம் இடைஞ்சலா இருக்கக்கூடாது நம்முடைய ஊக்கத்துக்கும் உற்சாகத்துக்கும் உபகாரமா இருக்கு அது எதா இருந்தாலும் பரிகாரம் இருக்கு நிறைய சொல்லி வச்சிருக்கேன் அதனால் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம கஷ்டத்துக்கு அதையே நம்ம குறையா சொல்லக்கூடாது ஜென்மாந்தர பாப்பம் இப்போ துக்கம் அனுபவிக்கிறோம் இப்போ சரி ஒத்துக்கிறோம் சரி ஏதோ ஒரு புண்ணிய பாபம் பண்ணியிருக்கோம் இப்போ கஷ்டப்படுறோம் அப்போ இனிமே நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் புண்ணியம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால தான் நான் இப்போ ஒரு புது அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இந்த பரலோகம்ங்கிறதுக்கு ஏதோ தோணுச்சு சொல்லிட்டு இருக்கேன் பரலோகம்ங்கிறதுக்கு புது அர்த்தம் என்னன்னா ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் அதாவது ஓய்வு கால வாழ்க்கை அப்படின்னு பரலோகம் வச்சிருக்கேன் என்ன பண்றதுக்கு தெரியல போச்சு பண்ணலான்னு போக கூடாது தெரிஞ்சா தானே போக முடியும் போல அதனால என்ன இருக்குமா இருக்கு அவங்களால ஓவர் கம் பண்ணவே முடியும் எல்லாரையும் சொல்லல ஆனா பெரும்பாலும் பெரும்பாலும் எதுக்கு சொல்றோம்னா ஜோதிஷத்தை வந்து சொல்லக்கூடாது நம்ம சாஸ்திரங்கள்லாம் நிறைய இருக்கு அறிவுடையார் எல்லாம் உடையாருனார் திருவள்ளுவர் இந்தவேக சக்தி தான் இந்த விவேக சக்தி தான் நம்முடைய சந்தோஷத்துக்கும் நம்முடைய துக்கத்துக்கும் இந்த விவேகசக்தியை பயன்படுத்தினா நல்ல முறையில சரியா பயன்படுத்தினா அது சந்தோஷத்துக்கு காரணம் அதை சரியா பயன்படுத்தவே இல்லைன்னு சொன்னா தப்பா பயன்படுத்தினா அதுதான் துன்பத்துக்கு காரணம் அதுல மனித இந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சு அடிப்படையான விஷயம் இதுதான் உயிருக்கு மனித உடலில் சிறப்பறிவு வேலை செய்கிறது மற்ற உடல்களில் சிறப்பறிவு என்கின்ற பகுத்தறிவு வேலை செய்வதில்லை மற்ற அறிவு அஞ்சு அறிவு இருக்கு கண்ணால பாக்குறது காதா கேட்கறது மூக்கால முகிறது நாக்கால சொலிக்கிறது ஐந்து அறிவுங்கிறாங்க ஒரு அறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறாவது அறிவுக்குத்தான் சிறப்பறிவுன்னு பேர் அதுக்குத்தான் பகுத்தறிவுன்னு பேர் இந்த பகுத்தறிவு இருக்கிறதுனால தான் இந்த பகுத்தறிவை பயன்படுத்தணும் அந்த பகுத்தறிவை எப்படி பயன்படுத்தணும்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது ஏன்னா பெரியவங்க அதையும் சொல்லிவிட்டாங்க ஜனங்களுக்கு பாவம் சொல்லி கொடுத்தா தான்ப்பா புரியும் இல்லாட்டியும் நீங்கள் பார்க்குறீங்க அந்தமான் தீவில எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க டே போட்டுக்கல ஆண்கள் பெண்கள் எல்லாம் உடையே வணிஞ்சுக்காம இன்னும் இருக்காங்க ஆதிவாசிகள் இருந்து அவங்க உடம்பெல்லாம் வஜ்ர கெட்ட மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் வாழ்கிறாங்க அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே ஒர்க் பண்ணுது அவங்களும் அவங்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அவங்க காட்டுக்குள்ளையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு திருக்குறள் இருக்குது தர்மசாஸ்திரம் இருக்குது ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு அறிவு தெரியாது நம்ம கிட்ட அறிவுன்னு ஒன்று செல்வம் இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது எத்தனை காலம் அப்படி நம்மளும் வாழ்ந்துருப்போமோ என்னவோ அந்த காலத்தில் இப்போ நம்ம வாழ்கிற இந்த சொசைட்டி வந்து என்ன சொல்கிறோம் நாகரீகம் நிறைந்த மக்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த அறிவு இருக்கே இந்த அறிவை எப்படி பயன்படுத்தணும்னு பெரிய சொல்லியிருக்காங்க அதை நம்மளை இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ எல்லாமே மாறிட்டு இருக்கு இங்கேயே நம்ம திங்கிங்கெல்லாம் நிறைய திங்கிங் பேட்டர்னே நிறைய மாறுது ரொம்ப சொல்கிறதே கஷ்டம் புரிய வைக்கிறதே பல விஷயங்கள் கஷ்டம் இருந்தாலும் சொல்கிறோம் நம்முடைய தேசத்தில் இப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த குழந்தைய சின்ன குழந்தையை விட்டுறணுங்கிறாங்க நீ ஏதாவது அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அதை சைல்டு அப்யூஸுங்கிறாங்க இதெல்லாம் வெஸ்டர்ன் தாக்கம் வெளிநாடு அதாவது அந்த தேசத்தினுடைய தாக்கம் இதெல்லாம் ஆனா நம்ம தேசத்துல நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா குழந்தையா இருக்கிற போது சொல்ல போனா குழந்தைய வந்து உண்டு பண்றதே வள்ளுவர் சொல்ற பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த நன் மக்கட்பேரு அல்ல பிற வார்த்தையை கவனிங்க அறிவறிந்த போட்டார் நன் மக்கள் அறிவு அறிந்த நன் மக்கட்பேரு அல்ல பிற இந்த வார்த்தை சொன்னார் இன்னொரு வார்த்தை சொன்னார் தந்தை மகற்கு ஆற்றும் உதவி அவயத்து முந்தியிருப்ப செயல் இந்த ரெண்டு குரலையும் பார்த்தா தெரியும் அப்பா அம்மாவுக்கு குழந்தைய பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்கு குழந்தைய பெற்றா மாத்திரம் போருமா அந்த குழந்தைய எப்படி பாதுகாக்கணுங்கிற பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்புல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு அறிவை கொடுக்குறதுதான் அறிவையும் கொடுக்கணும் பண்பாட்டையும் கொடுக்கணும் பண்பாட்டையும் அறிவையும் இணைச்சு கொடுக்கணும் சொல்லப்போனா பண்பாடுங்கிற தங்கத்துல பதிக்கப்படுற ரத்தனம் தான் ஞானம் அப்படி சொல்றாங்க அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அது தத்துவஜான சொல்றது தர்மம்ங்கிறது தங்கம் அறம் என்பது ஸ்வர்ணம் அதுல வந்து மெய்ஞானம் மெய்யுணர்வு என்பது ரத்தனம் வைரம் இது ரெண்டும் இருந்தால் தான் அப்படின்னா எனக்கு வேண்டாம் வெறும் தங்கமோரம் போன்னு சொல்லக்கூடாது சொல்லாதுக்காக சொல்ல வேண்டியூடம் எதுக்கு கல்லூரி தேவைப்படுறது இருக்கே தவிர அறிவு தானா வராது அறிவு வந்து சொல்ற விவேகானந்த சொன்ன மாதிரி அறிவு இருக்கு நீ அதை வெளிப்படுத்துன்னு சொன்னார் அது புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு அவங்களுக்கு வந்து அது நம்ம சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் அது எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும் அது வேற அடுத்த விஷயம் இப்ப நம்ம இருக்கிற கல்வி திட்டத்தில் வந்து இதை தவிர பாக்கி எல்லாம் இருக்கு இருக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கணும்னா அவர் அந்த வாழ்க்கையில் இருந்தால் தான் சொல்ல முடியும் இப்போ எஸ்கேஎம் வந்து இப்படி வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி பேசுறாருன்னு சொன்னால் அவர் எத்தனை வருஷமா இதுக்குள்ளேயே இருக்கார் அவர் நான் எஸ்கேம் ஸ்துதி பண்ணுங்கிறதுக்காக சொல்லலை புரியறதுக்காக உங்களுக்காக புரியறதுக்காக சொல்கிறேன் அப்போ வந்து இவ்வளோ நேரம் அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி உங்களோட மிங்களாகி நம்மளோடய எல்லாம் இணைஞ்சு சொல்கிறாருன்னு அது வந்து எத்தனை வருஷம் அது ட்ரைனிங் இருக்கணும் அது ஒரே நாளில் இப்படி வருமா இப்படி அனாயசமாக சொல்ல முடியுமா இதே ஊரில் நீங்களாம் பார்த்துருப்பீங்க முந்தி பேசுறதுக்கு இப்போ பேசுறது எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்ப வந்து இந்த குழந்தைங்களுக்கு சொல் மனு சொல்றார் அஞ்சு வயசு வரைக்கும் இஷ்டம் போல குழந்தைகள் இருக்கலாம் விட்டுடலாம் பரவாயில்ல அஞ்சு வயசு முடிஞ்சாச்சுன்னா பத்து வருஷம் உட்காரனா உட்காரணும் எந்திரிணா எந்திரிக்கணும் சொல்லிக் கொடுக்க வேண்டியெல்லாம் சொல்லி கொடுக்கணும் வீட்லயே குழந்தைங்க வாங்கன்னு சொல்லு ஆமாங்கன்னு சொல்லு இல்லேன்னு சொல்ல சொல்லி கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லி கொடுக்குறோம் நம்ம வாழ்ந்து காட்டுறோம் அறிவையும் சேர்த்துக் கொடுக்குறோம் நமக்கு பகுத்தறிவு கடவுள் கொடுத்துருக்கார் சாஸ்திரத்தையும் கொடுத்துருக்கார் அதனாலதான் நிறைய சொல்றேன் ஒன்றும் இல்லை இந்த கண்ணுக்கு மருந்து விடுற விஷயம் நான் ஒரு மாத் மருந்து வச்சிருக்கேன் அந்த கண்ணுக்கு மருந்து விடணும் அந்த மருந்து அந்த மருந்தை எடுத்தோம்னா அதில் ஒரு ஒரு பேப்பர் சுற்றி இருக்கு அந்த மருந்தில் அது ஒன்று ஆறு ஏழு பாஷையில் அது எழுதி வச்சிருக்கு அந்த பாஷையில் எழுதியிருக்கு என்ன என்னன்னு இந்த வந்து இந்த குப்பியை இப்படி திறக்கவும் வலதுபுறமாக திருப்பவும் பிறகு கண்ணுக்கு நேராக வைத்துக் கொள்ளவும் தலையை சாய்த்து கொள்ளவும் கண்களை விரித்துக் கொள்ளவும் அதற்கு பிறகு ஒரு சொட்டு மட்டுமே விடவும் பிறகு இதில் ஒரு சொட்டு விடவும் பிறகு குப்பியை மூடவும் கண்களையும் வைக்கவும் அதை வந்து அதிகமான வெளிச்சம் இல்லாத இடத்தில் வெளிச்சம் குறைவான இடத்தில் வைக்கவும் ஒரு கண்ணுக்கு மருந்து விட்டுக்கிறதுக்கு இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் எத்தனை சேர்ந்து அதாவது கூடி வாழ்ற கூட்டங்கள்ல நம்மளும் எப்படியோ இருந்துட்டு நமக்கு நிறைய வேண்டி இருக்கு எல்லாரையும் விட்டுட்டு போகவும் அதனாலதான் ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ யாரோடையும் சேராம இருந்தால் ரொம்ப நல்லது ஆனா உன்னாலும் உன்னாலும் முடியாது அதுக்குதான் நான் ஒன்னு சொல்றேன் நல்லவங்களோட சேர்ந்து வாழ் சங்க சர்வதா தியும் சங்கோஹிபேஷம் சங்கஹா சர்வதா தியஜ்யா நீ யாருடையும் யாருடையும் சேராம இருக்கிறது உத்தம ஏகாந்தே சுகமாசியா ஆனா முடியுமான் முடியாது சச்சே தியக்தும்த் அது வந்து உன்னால முடியவில்லை என்றால் அப்படின்னு சொல்லி இருக்கு முடியவில்லை என்றால் நல்லவர்களோடு கீதையில கூட கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொன்னார் அறத்தில் ஜனசம்சதி விவித்தே தேச சேவித்துவம் தனியா இருக்கணும் ஜனக்கூட்டத்துல விருப்பம் இல்லாம இருக்கணும் ஒரு வேல்யூவா சொன்னார் பதிமூணாவது அத்தியாயத்துல அதுக்கு சங்கராச்சாரியர் சொன்னார் அது முடியலன்னா சத்சங்கத்தோட இருக்கலாம் ஒரு உரை எழுதிட்டம் வந்து என்ன வேணாலும் நல்லதெல்லாம் செய்யும் நம்முடைய புத்தியில இருக்கிற ஒரு பாடல் இருக்கு பாப்பம் நல்ல ஸ்லோகம் நம்முடைய புத்தியில இருக்கிற ஜடத்தன்மை நீக்கும் வாக்குல சத்தியத்தை வளர்க்கும் நம்முடைய புகழ வளர்க்கும் பாபத்தை போக்கும் பல திசையெல்லாம் நம்முடைய புகழை பரப்பும் ஏற்படும் சொல்லி சத்சங்கம் என்னதான் செய்யாது சத்சங்கம் கிம் ந கருவத்தி பூம்சா என்னதான் செய்யாது அதனால ஞாபகம் வச்சுங்க கடவுள் நமக்கு புத்திய கொடுத்துருக்கார் அந்த புத்திய மாத்திரம் கொடுக்கல நம்ம சாஸ்திரங்களையும் ஏராளமா கொடுத்துருக்காரு நான் வந்து திருக்குறளையே மையமா வச்சுதான் ரெண்டு டாப்பிங் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஏதாவது சம்ஸ்கிருதத்துல சொன்னா சில பேர் கொஞ்சம் அலர்ஜியா இருக்கு ஆனா சம்ஸ்கிருதத்தை வந்து அதாவது சம்ஸ்கிருதம்ங்கிற மருந்த தமிழ்ங்கிற தேன்ல குழைச்சி கொடுத்தா ஆனா ரெண்டு மருந்து தான் ஏன் வச்சு அது வந்து ஜனங்களிடையில அது எடுபடும் அப்படின்னு எனக்கு தோன்றினதுனால அதை நான் இணைச்சி வச்சிருக்கேன் கடவுளை அதை செய்யும்படி தோன்றாரு அதனால் வந்து சொல்லப்போனால் இப்படி எல்லாம் பண்ணணுங்கிறதே குருநாதர்களுடைய ஒரு அனுகிரகம்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த இன்றையளவில் இந்த சொற்பொழி இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் இன்றைக்கு சொற்பொழிவோட சாரம் நமக்கு கடவுள் அறிவை கொடுத்துருக்கிறார் மனித உடலில் தான் உயிருக்கு அறிவானது இயங்குகிறது கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் நான் பூர்த்தி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன் கொஞ்சம் மெதுவாக ஸ்லோகம்லாம் சொல்லி தான் பூர்த்தி பண்ணுவேன் இருந்து அமைதியாக போகணும் இதுதான் தர்மம் அதுதான் அறத்தான் வருவதே அப்போ நான் என்னுடைய அடிப்படையான விஷயம் என்னென்னா இந்த ஜீவாத்மாவுக்கு மனுஷ சரீரத்தில் தான் புத்தி சக்தி வேலை செய்கிறது ஆகையினால அந்த புத்தி சக்தி தானா வேலை செய்யாது அது சாஸ்திரத்தோடு சேர்ந்து தான் வேலை செய்ய முடியும் அதுக்குத்தான் திருக்குறள் வெறும் சாஸ்திரமும் போறாது பெரியவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு நம்ம தேசத்துல தான் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் நம்முடைய நூல்கள்னா வாழ்க்கை வடிவில் இன்றும் கிடைக்கிறது நமது நூல்கள் இன்றும் புத்தக வடிவில் இல்லை வாழ்க்கை வடிவில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது இனியும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் நம்முடைய பெரியவங்களுடைய விருப்பம் மகானுடைய விருப்பம் அதுக்காகத்தான் இந்த உபதேசம் ஞான வேள் எல்லாம் ஆகையினால இந்த அறிவை நம்ம சாஸ்திரத்தோட சேர்த்து எப்படி உலகத்துல வாழ்றது அறத்தான் வருவதே இன்பங்கிறது ஆழம் என்ன அகலம் என்ன அதனுடைய பரப்பு என்ன அதனுடைய நுண்மை என்ன அதனுடைய பயன் என்ன எல்லாவற்றையும் வருகின்ற கட ஏழு நாட்கள் ஆழ்ந்து சிந்திப்பதற்கு மூவருடைய அருள் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்று நன்றாக பிரார்த்திக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் எத்தனையோ பேர் உபகாரமாக இருக்கிறார்கள் இப்போ ஒரு மணி நேரம் பேசணும்னு சொன்னால் அதுக்கு எத்தனையோ ஏற்பாடுகள் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் வந்து அம்பா வந்து நான் முதல்ல நான் அவங்கள்கிட்ட சாதாரணமாக தான் கேட்டேன் ரொம்ப அன்போடு இதை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல இது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாங்கள் நிறைய பேருக்கு தெரிவிக்க தான் செஞ்சுருக்கோம் அப்படி இருந்தும் ஒரு காலேஜாக இருக்குது வர்றதுக்கு கொஞ்சம் ஜனங்கள் சில பேர் தயங்குவாங்க ஊர் இருக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு செய்யணும் செல்லணுங்கிறது எங்களுடைய நோக்கம் அதுக்காக இந்த பெரிய இட அரங்கத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம் தங்களுக்கு தெரிந்தவங்க இடத்துல எல்லாம் சொல்லலாம் ஆனால் இந்த கல்லூரியினுடைய நிர்வாக விதிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கே நேரம் வரணும் சொற்பொழிவை கேட்கணும் அழகா போயிடணும் அந்த மாதிரி எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் சில ஸ்லோகங்களை சொல்லி பூர்த்தி பண்றேன் அதற்கு பிறகு நீங்கள் எல்லோரும் கலைந்து செல்லலாம் ஓம் எஸ்வா நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வத்த ஜமம் சர்வத்த ஜமம் சர்வத்த ஜமம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர்வி பராப்பமே ஓம் ஹரி ஓம்